ஆயிரத்தி நூற்றி இரண்டு அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுபுக்தொழுகையின் முன் இரண்டு ரகத்துகள் இவ்வுலகம் மற்றும் அதில் உள்ளதை விட சிறந்ததாகும் என்று நபி அலிசல்ல முஸ்லிம் ஏழு இரண்டு ஐந்து மற்றொரு அறிவிப்பில் அந்த இரு ரக்காத்துகளும் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று